நேர்களுக்கு வணக்கம் தினமறு துளிக்காக உங்கள் அலமையில் மேகநோயினால் ஏற்படக்கூடிய தோல் நோய்களை நீக்க அதாவது மேகநோயினா பால்வினை நோயினாலும் இருக்கலாம் அல்லது சர்க்கரை நோயாலையும் இருக்கலாம் ஏற்படக்கூடிய தோல் நோயை நீக்க எளிய முறை கீழாநல்லி இலை எடுத்துக்கலாம் அதனுடன் சமளவு சிறு சமூலம் எடுத்து நல்லா அரைச்சு பசையாக்கி அதை எருமை தயிருடன் கலந்து கொண்டு வந்தால் மேக நோயால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்